பாடம் இருநூற்றி கேட்பது கூடாது அவசியம் விட்டு வெளியேறுவது வீண் பேச்சை அவர்கள் கேட்டால் அதை அவர்கள் புறக்கணிப்பார்கள் இருபத்தி அத்தியாயம் ஐம்பத்தி வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் வருகின்றான் அந்த வெற்றியாளர்கள் எத்தகைய புறக்கணிப்பார்கள் அத்தியாயம் மூன்றாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் நிச்சயமாக கேள்வி புலன் பார்வை உள்ளம் அனைத்தும் அல்லாஹுவினால் விசாரிக்கப்படுபவர்களாக உள்ளன பதினேழாவது அத்தியாயம் முப்பத்தி வசனம் வேறு பேச்சில் அவர்களை புறக்கணிப்பீராக சைதான் உம்மை மறக்க செய்து நீர் உட்கார்ந்து விட்டால் நினைவு வந்த பின்னர் நீர் அநீதகார கூட்டத்தாருடன் அமர வேண்டாம் ஆறாவது அத்தியாயம் அறுபத்தி எட்டாவது வசனம்